நட்டை நேர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் உணமனைக்கு செய்யப்படுறது உளுத்தம் மருப்பு சட்னி செய்ய தேவன பொருட்கள் உளுத்தம் பருப்பு அரை கப் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப புளி பெரிய நெல்லிக்காய் அளவு காஞ்ச மிளகாய் நாலு தேங்காய் துருவல் நாலு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆப்ஷனல் ஒரு பல் பூண்டு அல்லது ரெண்டு சின்ன வெங்காயம் செய்முறை முதல்ல சோப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சு வானல் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் உளுத்த மருப்பு போட்டு நல்லா வறுத்துடுவோம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தவுடனேயே மிளகாவை போட்டுடுவோம் மிளகாய் துளி போட்டு வத வறுத்துட்டு வருந்த உடனே இந்த பெருங்காயத்தூளை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதை ஆறினதும் அதை எடுத்து மிக்சியில் போட்டு மிக் அது கூட உப்பு புளி தேங்காய் துருவல் எல்லாம் கலந்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி அதை அரைச்சிடுவோம் கிட்டியாகவே அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் கெட்டியை எடுத்த ஹெல்தி உழுத்த மருத்துவ சட்னி தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் இது எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம் அந்த சட்னியே நான் ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் சாப்பாட்டோட கூட சாம்பார் பண்ணலனா கூட இதை போட்டு பேசி இந்த தண்ணி கலந்துக்கலாம் இந்த சட்னியோட இது வந்து வெண்பொங்கலுக்கு சுப்பாப் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை சந்திப்போம்